ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப் படலம் பார்த்துக்கிட்டுருக்கோம் கடந்த வகுப்பில் வந்து தொண்ணூற்றி ஒரு பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் அதில் வந்து தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் என்ன சொன்னார்னா நான்கு விதமான ஜீவன் முக்தர்களை பற்றி விளக்கிக்கிட்டே வந்தார் அதில் கடைசியாக சொன்னப்போ பிரம்மவித்து வரண் வரியான் வரிட்டன் அப்படின்ட்டு நான்கு விதமான ஜீவன் முக்தர்களை பத்தி பேச போறாரு இப்ப தொண்ணூத்தி பாடல்ல என்ன சொல்ல போறாரு பின்னை மூவரில் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சாரம் நிமித்தம் தானாய் உண்ணுகோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டனாமே இந்த பாடல என்ன சொல்றாருன்னா பின்னாடி அந்த மூணு பேர் பிரம்ம வித்தை விட்டுர்றாரு பிரம்மவித்துக்கு அப்புறம் வர்ற மூணு பேர் யார் யாரு வரன் வரியான் வரிட்டன் அப்படிங்கிற அந்த மூன்று பேர்கள் பின்னை மூவரில் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்று இருப்பார் அப்படிங்கிறார் இப்போ சமாதி யோகம் அப்படின்னா என்ன சமாதி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஆதியுடன் சமமாக இருத்தல் அதுதான் சமாதி அப்போ நானே அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வில் தன்னில் தானாய் லயித்து இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து சமாதி அப்படின்னு பேரு அப்ப அந்த சமாதி யோகத்துல அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க வரண் வரியான் ஏன் வரிட்டான் அப்படி இருக்க மாட்டான் பின்னாடி சொல்லுவாரு அப்போ பின்னை மூவரில் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை உற்று இருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் இப்ப தேக சஞ்சார நிமித்தம்னா என்ன இப்ப அவர்கள் இந்த உடலோட வந்திருக்கிறதுனால இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறதுனால இப்ப இந்த உடலை வாழ வைக்கணும் இல்லையா உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம்ங்கிற அந்த அத்தியாவசிய தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அந்த அடிப்படையில் தேக சஞ்சார நிமித்தமாக இந்த உடலை காப்பாற்றுவதன் நிமித்தமாக தானாய் உண்ணுவோன் வரன் தானாய் உண்ணுவோன் வரன்னா என்னன்னா அந்த காலத்தில் வந்து தானே சமைச்சு தன்னால் முடிந்த ஜீவனம் பண்ணி சாப்பிடக்கூடிய ஜீன் முக்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவன் முக்தி நிலையில வந்த பிறகு தானே சம்பாதிக்க முயற்சி எடுத்து தன்னால் முடிஞ்ச சிறிய தொழில்களை செய்து கொண்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடியவர்கள் தானாய் உண்ணுவோன் அப்படின்னு நீங்க அதாவது தானே சம்பாதிச்சு தானே உண்ணக்கூடியவர்கள் தன்னுடைய ஜீவிதத்தை தானே பார்த்துக் கொள்கின்றவர்கள் தானாய் உண்ணுவோன் அப்படிப்பட்டவனை வரன் அப்படிங்கிறாரு அதாவது இன்னொருத்தரை எதிர்பார்க்காம தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த காலில் நின்று சம்பாதிக்கக்கூடியவனை வந்து வரன் சொல்றாரு ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு இப்போ ஜீவன் வந்து வியாபாரம் கூட செய்வான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஜீவன் அப்படியே சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க சமாதியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு பலவிதமான ஜீவன் கடந்த பாடல்களில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார் அதில் வந்து ரெண்டு பேர் சமாதி இருந்தாலும் கூட தன்னுடைய தேக சஞ்சார நிமித்தமாக தானாய் உண்பதற்காக தன்னுடைய சுய சம்பாதனையில் உண்பதற்காக இருக்கின்றவன் வரன் என்றும் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் இப்ப வரியான் என்ன பண்ணுவாருன்னா அவரும் சமாதி நிலையை தன்னுடைய ஸ்வரூபத்தினர் தன்னுணர்ல இருப்பாரு ஆனா அவர் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுனால மற்றவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அவர் வந்து என்ன நிலையில வேணா இருக்கலாம் இப்ப மற்றவர்கள் பிச்சு எடுத்து சாப்பிட்ற ஒரு நிலையிலிருந்து அந்த அந்த நேரத்துக்கு போய் இங்கேயாவது கையெழுந்தேருன்னா சாப்பாடு போட்டுருவாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்குவாரு இல்லை அவருக்கு வேண்டியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு ஒரு பொருளாதார உதவி செஞ்சு அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் ஏதோ ஒரு பணம் அனுப்புகிறோம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இருங்க நீங்கள் அந்த நிலையிலேயே இருங்கிற மாதிரி அவர் மற்றவர்களுடைய உதவியில் வாழக்கூடியவர் தான் அந்த வரியான்ங்கிறவர் அப்போது வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் அந்நியர் தம் மாற்றானா அறியாதவன் வரிட்டனாமே அதாவது அந்நியரும் தம்மாலும் அதாவது நானும் மற்றவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே தான் வரிட்டான் இருப்பான் இப்ப இந்த வரிட்டான பொறுத்தவரைக்கும் என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மத்தன் நிலையில இருப்பான்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் இப்போ உண்மத்தன் அப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருப்பார் வரிட்டான் ஆனா அவர் வந்து ஜீவன் தான் ஆனா அவர் யாரிட்டையும் பேச மாட்டாரு அனாவசியமா எந்த செயல்களில் ஈடுபட மாட்டாரு ஒரு இடத்துல அமைதியா உக்காந்துருவாரு அவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த சொரூப நிஷ்டையிலேயே அப்படியே ஒரு சூழ்நிலையே இருப்பார் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை மற்றவர்களையும் எதிர்பார்க்க மாட்டாரு தனக்குத்தானே ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார் அப்ப இந்த ஜீவர் முக்தர்கள் பல்வேறு வகையினர் இருக்கிறாங்க அந்த நாலு வகையினர்களை பத்தி இங்க விளக்கிக்கிட்டே வர்றாரு அப்ப அதுல பின்னே மூவரில் ரெண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை ஒற்று இருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டனாமே அப்ப மற்றவர்களாலும் தன்னாலும் கூட தன்னை உணர்ந்து கொள்ள முடியாம அதாவது தன்னை பற்றி எந்த ஒரு கவலையும் படாதவனாக இருக்கின்றவன் தன்னையே தான் அறியாத நிலையில இருக்கின்றவன் வரிட்டான அப்ப வரிட்டானுடைய நிலை வந்து ஒரு உண்மத்த நிலை ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருப்பா அதுதான் அங்கே சொல்ல வர்றாரு இப்படிப்பட்ட நிலையில இந்த மூன்று பேர்களும் இருப்பார்கள் இந்த பாடல அதுதான் அவர் குறிப்பிட்ட சொல்றார் அடுத்த பாடல்ல தொண்ணூத்தி பாடல்ல சொல்றாரு அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முத்தி சரியாகும் பாடுபட்டு சமாதிக்கு பலன் ஏதென்றால் பெரிதான திட்டத்துக்கம் பிரம்ம வித்து அனுபவிப்பன் வரியானும் வரணும் மற்ற வரிட்டனும் சுகமாய் வாழ்வார் இங்க என்ன சொல்றாருன்னா இத்தகைய ஒரு அரிதான விஷயம் கிட்டத்தரிய மிக மிக ஒரு அரிதான இந்த ஜீவன் முக்தி நிலைய அடைந்துவிட்ட இவர்கள் இருந்தாலும் கூட இவருடைய முக்தி நிலையில என்னன்னா விதவிதமான சம்பந்தத்தில் இருக்குது அப்படிங்கறது இங்க சொல்றாரு முக்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏதென்றால் அப்ப இவர்கள் அடைந்த அந்த முக்தியில தன்னையே தன் சொரூபத்திலே அந்த சமாதியிலேயே நினைத்து நிற்கின்றவர்களுடைய பலன் ஏதென்றான் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பான் இப்ப பிரம்ம வந்து ஏன் துக்கங்கள் அனுபவிக்கிறான் இப்ப ஜீவன் முக்தர்கள் நாலு பேரும் நாலு விதம் ஒருத்தர் வந்து தானே சுய சம்பாத சம்பாதிச்சு சாப்பிடுறாரு இன்னொருத்தர் மற்றவர்கள் எதிர்பார்த்து வாழ்கின்றாரு ஒருத்தர் வந்து உண்மத்த நிலையில் இருக்கார் இந்த மூன்று பேரும் ஆனா பிரம்ம மட்டும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அவனும் ஜீவன் முக்தன் தானே இந்த பிரம்ம என்ன பண்ணுவான்னா பொருளாதார ரீதியா எந்த ஒரு தேடுதல் இருக்க மாட்டான் ஆனா ஆத்மனான விஷயங்களை உலகுக்கு உபதேசிச்சுட்டு இருப்பான் எல்லா விஷயங்களும் செய்வான் இவனுடைய வாழ்க்கையை பத்தி இவன் கவலைப்பட மாட்டான் அப்ப இந்த பிரம்ம என்ன பண்ணுவானா அந்த மாதிரி இருக்கும் இவனுடைய சுய இவன் கஷ்டப்படுவான் அதனால இவனுக்கு அது ஒரு துக்கமாக மாறிடும் இப்போ மற்றவர்களுக்கு அந்த துக்கம் வராது அவங்க வந்து வேறு வேறு ஏற்பாடுகள் செஞ்சிக்கிறாங்க இப்போ ஒருத்தர் வந்து சுயமா சம்பாதிச்சு சாப்பிட்றாரு ஒருத்தர் வந்து மற்றவருடைய ஆதரவு சாப்பிட்றாரு ஒருத்தர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம பிச்சைக்கார மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு தானாகவே அவருடைய நிலையை பார்த்து மற்றவங்க இறக்கத்தில் உணவு கொடுத்துருவாங்க வேலை வேலைக்கு அவர் சாப்பிடுவாரு அல்லது பசிச்சா போய் சாப்பிடுவார் ஆனால் இந்த பிரம்ம என்ன பண்ணுறான்னா இது போன்ற பிரம்ம ஞானத்தை அடைஞ்சதுனால மற்றவர்களையும் அவன் இந்த விதைக்க வைக்கணும்னு ஆசைப்படுவான் அதனால தான் அவனுக்கு பிரம்ம பேர் எப்படி ஒரு விதை வந்து விளைச்சலாகி அது பெரிய மரமாகி பல்வேறு விதைகளை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குது ஒரே ஒரு வித தான் நம்ம பூமியில் நடுறோம் ஆனால் அந்த ஒரு விதை வந்து பூமிக்குள்ளே போன உடனே அது ஒரு விருட்சமாக மாறின பிறகு பல்வேறு விதைகளை வெளியே கொடுக்குது அதுபோல் இந்த பிரம்ம வித்தி என்ன பண்ணுறோன்னா தான் அடைந்த அந்த அனுபவத்தை ஞானத்தை மற்றவர்களுக்கு உபதேசிக்க ஆசைப்படுவான் ஆனால் தன்னுடைய சுய சம்பாதனையோ தன்னுடைய வாழ்வியல் ஆதாரத்தையோ அவன் அறிஞ்சிக்காமே இருந்துருவான் அப்போ அதனால என்னன்னா அவளுக்கு கஷ்டம் வரும் அப்போ அதனாலதான் சொல்றாரு பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பான் ஆனால் வரியானும் வரனும் மற்ற வரிட்டனும் சுகமாய் வாழ்வார் அப்போ இந்த நான்கு ஜீவன் முக்தர்களும் அந்த ஸ்வரூப நிஷ்டையில் ஆனா இவர்கள் வாழ்வியல் முறையில பல்வேறு சுக துக்கங்களை அனுபவிப்பார்கள் ஏன் இந்த சுக துக்கங்கள் இவர்கள் அதுதான் சொல்றாரு அதெல்லாம் வந்து அவருடைய பிராரப்த கர்மா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிராரப்தம் எப்படி அமைச்சுக்கிட்டு வருதோ அதுக்கேற்ற சூழ்நிலை தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும் ஆனா நாலு பேருமே ஜீவன் முக்தி நிலையை அடைந்திருந்தாலும் வாழ்வியல் முறைகளிலே மாறுபாடு காணப்படும் அப்படிங்கறத இந்த பாடல்காட்டிகிட்டே இருக்காரு ஒவ்வொரு பாடலாம் சொல்றாரு இப்பதான் ஒவ்வொரு ஜீவன் முக்தியுடைய நிலைப்பாட்டை அப்படியே விளக்கிக்கிட்டே வராது எப்படி எப்படி இருக்கிறாங்க என்னென்ன மாதிரி வாழ்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டே வர்றாரு அடுத்தது தொண்ணூத்தி நான்காவது பிரம்ம ஞானிகளும் கர்ம போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வலி ஏது என்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்ற நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார் அப்படிங்கிறார் அப்ப இங்க என்னன்னா அந்த சிக்ஸ் வந்து கேள்வி கேட்கிறான் இப்ப குருதேவா பிறவிக்கு ஏதுவான இந்த பிரதி பிரயோஜனத்தை விரும்பி கர்மங்களை செய்கின்ற ஒரு அறிவெளிகள் போல பிரம்ம ஞானிகளும் இந்த பிராரப்த விளைவான கர்மங்களை செய்து கொண்டே வந்தா அவங்களும் இந்த போகங்களை அந்த ஞானிகளுக்கு மாத்திரம் எப்படி அஞ்ஞானம் நீங்கி மீண்டும் பிறவி துன்பம் வராமல் இருக்கும் இது எனக்கு புரியலங்கிறான் பிரம்ம ஞானிகளும் கண்ம பேதையர் போலே எனக்கு எல்லாம் ஜீவன் முக்தர்கள் பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்கள் ஆனா இவர்களும் சராசரி மனிதர்கள் போலே வாழ்றாங்களே ஒருத்தர் பிஸ்னஸ் பண்றாருங்கிறீங்க ஒருத்தர் வந்து மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றாருங்கிறீங்க அப்ப சுலபமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வந்து செயல்படுவார்கள் இல்லையா ஏன்னா இவர்கள் வந்து எங்கேயும் போய் நிஷ்டையிலையோ ஒரு தவத்திலேயோ உக்காரல சராசரி மனிதர்களாக வாழ்றாங்க அப்போ இவர்களும் கர்மம் பண்றாங்க ஏன்னா இவர்களும் செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ பிரம்மநானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமரும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்று பற்றாது மற்ற நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார் அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்றான் கேள்வி கேட்கிறான் இந்த மாதிரி இவர்களும் அந்த மாதிரி ஒரு நிலையை எப்படி அடைய முடியும் அஞ்ஞானம் போய் இவர்களும் அந்த பிறவா பெருநிலையை எப்படி அடைவார்கள் அதை எனக்கு புரியல நீங்க அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படிங்கிறான் இதே பாடல அவர் குரு விளக்கு கொடுக்குறாரு எப்படி இந்த ஆகாயம் எங்கும் பரவி இருக்கிற ஆகாயமானது நான்கு பூதங்களோடும் பற்றாமல் தனித்து நிக்குது பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்ற ஐந்து பூதங்கள் இருக்கு பஞ்ச பூதங்கள் இந்த ஆகாசம்ங்கிற ஒரு பூதம் வந்து மற்ற நாளிலையும் பற்றது கிடையாது ஏன்னா மற்ற நான்கு பூதங்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆகாச பூதம் மட்டும் எதனோட பற்று வைக்காம அப்படி தனித்து நிக்குது அப்போ இது மாதிரி பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்ற நாளும் விரவினதோடும் கூட ஒன்று கொண்டு தொடர்பு மற்ற நாடு பூதங்களும் அதுபோல இங்கே இந்த பிரம்மவித்து இந்த வரண் வரியான் வரிட்டன் அப்படின்ற ஜீவன் முக்தர்கள் எல்லாம் ஆகாசம் போன்றவர்கள் அவர்கள் அசங்கன் எதிலும் சங்கமிக்காதவர்கள் அவர்கள் செயல் செய்கிற மாதிரி உனக்கு தெரியும்பா அவர்கள் எதன் மீதும் பற்று வைத்து செயல் செய்வது கிடையாது அவர்கள் செய்கின்ற செயல்கள் வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்திலேயோ ஆனா இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு மமகாரத்திலேயோ இருக்காது ஏன்னா அவர்கள் தெளிந்த ஞானிகளா இருக்காங்க புரிச்சுக்கிறாங்க இந்த உலக விவகாரம் எல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் வந்து ஒரு மாயை இதெல்லாம் தன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மனோபிருத்திகள் பலவராக இங்க பரிணமித்துக் கொண்டிருக்கிறதுனால அந்த மனோபிருத்திகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உபதேசத்துக்கு வராங்க மற்றவர்கள் வந்து தாண்ட அடைந்த அந்த அனுபவத்தில் அப்படி அமைதியாக இருந்துடுறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்போ அது மாதிரி அவங்க வந்து என்ன காரியங்கள் செஞ்சாலும் எது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது அவர்களை பற்றாது அவர்கள் அதனால பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பாதிப்பு வரவே வராது அப்போ விரவினதோடும் கூடும் விதம் இருவரும் ஆவார் அப்படிங்கிறார் அந்த இரண்டு விதமாகவும் அவர்கள் இருப்பார்கள் அதனால அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அவர்களுக்கு பிறவி துன்பம் வரும் ஆனால் அதெல்லாம் அவங்க அந்த துன்பத்தினால பாதிக்கப்பட மாட்டாங்க ஆனால் அஜானிகளுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேறுபாடுகளாக தெரியும் அப்படிங்கிறது சொல்றாரு இந்த பாடல அதான் புரிஞ்சுக்கணும் செய்யும் எந்த பின்விளைவுகளும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்களுக்கு பிறவி துன்பம் வரும் அப்போ இந்த இரு விதமானவர்கள் இங்க இருக்கத்தான் செய்வாங்க அது பத்தி ஒண்ணு பிரச்சனை இல்லை பாடலில் சொல்றார் பிரம்ம ஞானிகளும் கண்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏது என்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்ற நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார் அப்படிங்கிறார் அந்த மாதிரி அந்த ஆகாசம் எப்படி தண்ணில் தானாய் தனித்து நிக்குதோ மற்ற நான்கு பூதங்களுடன் சேராம இருக்கின்றதோ அது போல இந்த ஞானியரும் ஒன்றோடு ஒன்று இணைதல் தொடர்பு கொள்ளாதவர்கள் அப்படிங்கிறாங்க இந்த பாடல சொல்ற அதாவது இவர் இந்த பாடலாம் இப்படி விளக்கிட்டே வராருன்னா ஒரு ஜீவன் முக்த ஒரு ஜீவன் எப்படி எல்லாம் இருப்பான் அவனால என்னென்ன நடைபெறும் இந்த சமுதாயத்துக்கு நன்மையும் நடக்குமா தீமையும் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பார்வையில்தான் இருக்கிறதே தவிர அவர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கறது கிடையாது அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை ஒரு சிலர் வந்து உலகத்துக்கு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒதுங்கி வாழ்வார்கள் ஒரு சிலர் வந்து பைத்தியக்கார மாதிரி உண்மத்த நிலையில் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் அவர்களுடைய பிராரப்த கர்மாவனால் வரக்கூடிய வேறுபாடுகள் தானே தவிர அந்த ஜீவன் முக்த வந்து எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல்கள் சொல்லிக்கிட்டே வர்றார் தொண்ணூற்றி ஐந்தாவது ஜீவன் முக்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜன்ம பாவனம் ஆனார் என்று பலமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விவேக முக்தியும் நீ கேளாய் அப்ப என்ன சொல்றாருன்னா சிஷ்யம் ஐயனே இந்த உன்னதமான ஜீவன் கண்டு அவர்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் அடைகின்ற பலன் என்ன ஜீவன் முக்தரையை சேமித்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி கேட்டவுடன் இவர் அதுக்கு பதில் சொல்றாரு ஜீவன் முக்தனை சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ அதாவது சிவன் பிரம்மா மற்றும் திருமாலின மும்மூர்த்திகளை மகிழிப்பதற்கான பல விரதங்களை செய்கின்ற சாதாரண மனிதர்கள் அதாவது சராசரி மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அவரவர்களுக்கு குறித்தான தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஒருத்தர் சிவபக்தன் சிவபெருமானை வழிபடுவான் ஒருத்தர் விஷ்ணு பக்தன் விஷ்ணு வழிபடுவான் அப்போ இது மாதிரி நமக்கு உண்டான தேவதைகளை நம்ம வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாட்டில் என்ன செய்து நம்ம அந்த பலனை அடைய போகிறோம் அந்த பூஜை புனஸ்காரங்களை மூலமாக அந்த தேவதையை நம்ம மகிழ்வித்து அந்த தேவதையின் மூலமாக சில நன்மைகளை நாம் அடைய போகிறோம் அதன் மூலமாக சில பலன்கள் நமக்கு கிடைக்க போகின்றது அதற்காகத்தான் நம்ம தேவதைகளை வழிபாடு செய்கிறோம் பூஜை புனஸ்காரம் செய்கிறோம் அவர்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் அவங்களுக்காங்க நம்ம நோன்பு இருக்கிறோம் அப்ப அதனால நமக்கு என்ன கிடைக்கும் மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனமானார் அப்போ இந்த மாதிரி பல இடைகள் அடிக்கடி செய்யறோம் அது போன்ற ஒரு பலனை அந்த மனித பிறவி பெற்ற பயனை அடைகின்றார்கள் இதனால இதை வந்து எது சொல்லுது சாஸ்திரங்கள் சொல்லுது பல்வேறு சாஸ்திரங்கள் சொல்லுது பலமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விவேக முக்தியும் இந்த மாதிரி ஒரு ஜீவன் வணங்குகின்றவர்கள் வந்து ஒரு தேவதைகளை வணங்குகின்றனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அது போல இந்த மனித பிரிவி பெற்ற பயனை அவர்கள் அடைகிறார்கள் என்று அநேக சாஸ்திரங்கள் கூறுகின்றது அதை விட பலன்கள் பல பெற்று பெருநிலையான விதேக முக்தி என்பது இந்த ஜீவன் முக்தர்களுக்கு சேவை செய்வதனால் உண்டாகின்றது அப்படிங்கிறார் அப்போ அதாவது இப்போ ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவர்களுக்கு வந்து இப்போ சேவை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எந்த அடிப்படையில் செய்கிறாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒருத்தர் வந்து தானே சுயமா சம்பாதிச்சு சாப்பிடுவாரு இன்னொருத்தர் வந்து சுயமா சம்பாதிச்சு சாப்பிட முடியாத சூழ்நிலை இருப்பாரு அப்ப அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில அன்பர்கள் வந்து பொருளாதார உதவி செய்வார்கள் இப்ப இவர் ஜீவன் முக்தரும் தெரிஞ்சிட்டாங்க இவர் நல்ல நிலையில் இருக்காரு இவர் வந்து இப்போ பொருளாதார தேடுதலுக்காக இவர் எதையும் எதிர்பார்க்காம இருக்காரு ஏதோ நம்மால் என்ற சில பொருளாதார உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சில அன்பர்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்கின்ற பொழுது அந்த பொருளாதார உதவி செய்கின்றார்கள் பாருங்க அன்பர்கள் அவர்கள் எப்படி அந்த தேவதைகளை வழிபட்டு அடைகின்ற புண்ணிய கர்மாக்கம் மூலமா என்னென்ன நன்மைகள் அடைகிறார்களோ அது போல ஒரு உயர் நன்மைகளை இந்த ஜீவன் முக்தர்களுக்கு செய்கின்ற சேவையினாலே அடைகின்றார்கள் என்று சாஸ்திரம் கூறுகின்றதுங்கிறது தான் சொல்றாரு பாவனமானார் என்று பல மறை முழங்கும் எல்லா மறைகளுமே பல மறைகளும் இதை சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஜீவன் சேவை செய்வதனாலே உண்டாகின்றது அப்படிங்கிறாரு அப்போ அந்த மாதிரி ஜீவன் சேவை செய்கின்ற சாதுக்களுக்கு சேவை செய்கின்ற இந்த மாதிரி சராசரி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நிலைப்பாடிலிருந்து உயர்நிலைக்கு தானாகவே உயர்வார்கள் ஏன்னா அவர்களுக்கு வந்து இதெல்லாம் புரிந்து சக்தி இல்லாம கூட இருக்கலாம் இந்த ஆத்ம ஞான விஷயங்களை வந்து எல்லாராலும் எளிதாக புரிந்து முடியாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சராசரி பூஜை வழிபாடு என்று இறை வழிபாட்டுல இறைவனை வந்து சரணாகதி அடைந்து நீ எனக்கு முட்ட துணை உண்ணை விட்டா எனக்கு வேறு கதி இல்லை நீதான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு பக்தியில வழிபாடு செய்கின்றவர்கள் அந்த சாதுக்களையும் சரணடைகின்றார்கள் அப்படி அடையும் போது அந்த புண்ணிய கர்மாவினாலே அவர்கள் செய்கின்ற புண்ணியத்தினாலே என்ன நடக்கும்னா அவர்களுக்கு ஆத்ம ஞானம் வந்து ஈஸியாக உள்ள போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதுதான் புண்ணியம் அதான் சொல்றாரு முதல்ல நம்ம இந்த கைவள மனித இதனுடைய தத்து விளக்க சொன்னார்ல இந்த விஷயம் வந்து உள்ள போகாது ஒருத்தனுக்கு அப்படி உள்ளே போயிடுச்சுன்னா பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணியம் அவனுக்கு அப்படிங்கிறாரு அப்போ அந்த புண்ணியம்ங்கிறது என்ன இங்கே நாம் செய்கின்ற நல்ல கர்மாக்கள் தான் நமக்கு புண்ணியமாக மாறுகின்றது அப்ப அந்த புண்ணிய கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் இது போன்ற பாடத்திட்டங்களும் உள்வாங்க முடியும் இல்லைன்னா உள்வாங்க முடியாது அதாவது இந்த விஷயம் வந்து உள்ள நுழையாது நுழையமாக பூத ஜென்மங்கள் கோடி புருடனாம் புனித நாம் என்ன பழைய பாடல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த பாடல்கள்ல அப்போ இது பல ஜோடி ஜென்மங்கள் அவன் செஞ்ச புண்ணிய கர்மாவின் வாயிலாக இது மாதிரி விஷயங்கள் உள்ள போகும் அப்ப இது போன்ற ஜீவன் முக்தர்களுக்கு செய்த உபகாரத்தினால அவனுக்கு எளிமையா இந்த ஆத்ம ஞானம் உள்ள தங்குத்தடை என்று உள்ள போய் அவனுடைய அறியாமை சந்தேகம் விபரீதங்கள் போன்றவெல்லாம் நீங்கி அவன் சாஸ்திரங்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் போன்ற பலன்கள் அவனுக்கு உண்டாகி ஏன்னா இது ஈஸியா எல்லாருக்கும் கிடைச்சிடாது இப்போ இந்த மாதிரி சாஸ்திர விஷயங்களை வந்து எல்லாரும் வந்து கேட்க முடியுதான்னா முடியல பாத்தீங்களா ஏன் இது கேட்கறதுக்கே புண்ணியம் இருக்கணும் இது வந்து எல்லாராலும் அவளை எளிதா உள்ள வந்து கேட்டுட முடியாது பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய கர்மா இருந்தா மட்டும்தான் இந்த சாஸ்திரம் யானை உள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் உண்டாகும் அந்த வாய்ப்பு உண்டானா மட்டும்தான் இதை கேட்கவே முடியும் அப்போ இதை கேட்ட பிறகுதான் இவங்க என்ன சொல்ல வராங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு அதை பற்றி ஒரு சிந்தனை நம்ம கிட்ட வந்துடும் அந்த சிந்தனையின் மூலமாக நமக்கு ஒரு தெளிவும் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவு நம்ம கிட்ட வரும்போது மட்டும்தான் நம்ம அந்த உயர்நிலைக்கான பாதையில பயணிக்க முடியும் அப்போ இதை அவர் சொல்றாரு ஒரு ஜீவன் செய்கின்ற உதவி அவன் பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய கர்மாவின் பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தின் வாயிலாக அவனுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்குறத இந்த பாடலில் சுட்டி காட்டுறாரு ஜீவன் முக்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜன்ம என்று பல மறை இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் நீ கேளாய் அப்ப இது மாதிரி பல இந்த சூழ்நிலையை இந்த வாய்ப்பை இந்த ஜீவன் செய்யக்கூடிய சேவையை சேமித்தவர்களுக்கு உண்டாகின்றது அப்படிப்பட்ட ஜீவன் அடைந்த அந்த விதேக பற்றி நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல வரார் இந்த பாட்டில் சொல்றாரு அடுத்த பாடல்ல விளக்குறாரு பஞ்சினை ஊளித்தீ போல் பழஜன்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தடல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சித் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டுப்போகும் விஞ்சின பிராரத்தின் வினை அனுபவித்து தீரும் இப்ப இது எப்படி சொல்ல வர்றாருன்னா இப்ப ஒரு சேமிப்பு கிடங்களை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பஞ்சு மூட்டைகள் நிறைய இருக்கு அந்த பஞ்சு மூட்டில் ஒரே ஒரு தீப்பொரி பட்ட உடனே என்ன ஆயிடுது அந்த மொத்த பஞ்சு குடோனுமே எரிஞ்சு சாம்பலாகிடுது பஞ்சினை யூளி தீ பல ஜென்ம விவித வித்தாம் பல ஜென்ம விவாத வித்துன்னா இப்போ சாதகன் அல்லது ஒரு சராசரி மனிதன் இந்த பிறவிக்கு வரான் அப்படின்னா பல ஜென்மங்களுக்கு அவனுக்கு அந்த கர்மா இருக்கு பல்வேறு பிறவிகள் இதுக்கு முன்னாடி அவன் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறான் அந்த பிறவிகள் அவனால் சேகரித்துக்கொண்ட சஞ்சித கர்மா இருக்கு அந்த சஞ்சித கர்மா தான் காரணத்தேகம் நாம் பார்த்தோம் அதுதான் பாவ புண்ணிய மூட்டை அப்போ அந்த பாவ புண்ணிய மூட்டை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு விதைன்னு சொல்லுது அந்த விதையிலிருந்து தான் ஒரு விருட்சம் வருது ஏன்னா ஒரு மரம் வருது ஆனால் விதை என்னமோ பார்க்கறது சின்னதாக தான் இருக்கு ஆனா அது விதைக்கப்பட்ட உடனே எப்படி மிகப்பெரிய பிரம்மாண்ட மரமாக மாறி அதுல எல்லாமே காய் கனிப்பூ அப்படின்னு எல்லாம் பூத்து குழுங்குது இலை இருக்குது கிளைகள் இருக்கிறது அப்புறம் அதுல பூ பூக்குது காய் காய்க்குது பழம் வருது இப்படி எல்லாமே அதுல அத்தனை விஷயங்கள் நடக்குது இந்த இவ்வளவு விஷயங்கள் நடப்பதற்கு முன்னாடி அது எப்படி இருந்தது ஒரு சாதாரண விதை அப்போ அது மாதிரி இந்த பல்வேறு பிறவிகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த விதை இருக்கு பாருங்க தோன்று தோன்றி மறையக்கூடிய சம்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் வந்து உட்படுத்து அந்த விதைய எரித்து சாம்பலாக்கி விடும் எதனால சொல்றாரு பாருங்க பஞ்சினை ஊழித்தீ போல் பழஜன்ம வித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞானத்தடல் சுட்டு வெண்டீராக்கும் ஞானத்தினாலே இப்போ இந்த ஜீவன் முக்தன் அடைந்த இந்த மிகப்பெரிய ஞானம் என்ன அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தன்னுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இப்போ அந்த ஞானம் தான் அவனுக்கு அனுபவமா இருக்குது ஏன்னா நான் அடைந்த அனுபவம் என்ன நான் ஆன்மா அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த சொரூபத்திலேயே நிற்கிறான் அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு வந்த அவனுடைய நிலை என்னன்னா இந்த தேகத்தை கடந்த நிலையாக மாறிவிடுகின்றது இப்போ ஒரு ஜீவன் வந்து விதேக முக்தி அடைகிறது அப்படின்னா நம்ம இங்கே ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் இப்போ விதேகம்னா இந்த உடல் இந்த தேகமற்ற நிலை ஆனா இந்த தேகம் எப்ப இல்லாம போகும் நம்ம நினைச்சுக்கிட்டோம் இறந்த பிறகுதானே இல்லாம போகுதுன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா ஜீவன் முக்தன் இந்த தேகத்தை விட்டுடுறான் ஏன்னா அவனுக்கு அந்த தேக அபிமானம் கிடையாது இப்ப நம்மளுக்கு பார்த்தா அவர் உடம்போடு இருக்கிற மாதிரிதான் தெரியும் ஆனா அவருடைய பார்வையில இந்த உடம்பு உண்மை இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் அவருக்கு அப்ப அவர் அந்த உடல் மேல இருக்கிற அபிமானத்தையே விட்டுடுவாரு தன்னுடைய நிலை என்ன ஆன்மஸ்வரூபம் அப்படிங்கிற தன்னுடைய சுரூபத்துல நின்றுட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் என்ன அழிய போகுது அவன் இத்தனை பிறவிகளாக எடுத்து வந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சம்சார விதை வந்து அழிஞ்சு போகுது எதன அடிப்படையில் அழியுதுன்னா ஞானத்தினாலே அவன் அடைந்த அந்த ஞானத்தினாலே அது ஒரு வெந்நீராக்கும் அப்படிங்கிறார் வெந்நீர்னா பஸ்வம் ஆகிவிடுகிறது சாம்பல் ஆகிவிடுகின்றதுன்னு அர்த்தம் அப்படி வெந்நீராக்கும் கிஞ்சித் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் அதாவது இவங்க என்ன இப்ப நடக்கும் அப்படின்னா இந்த ஆகாமிய கர்மா இப்ப இந்த பிறவில அவன் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய கையில இருக்கு ஆனா அவன் கொண்டு வந்த பிரார்பர்மா அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் அதனாலதான் அந்த அடிப்படையில் தான் அவன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்ப இந்த ஜீவன் முக்தரை செய்கின்ற செயல்கள் பற்றில்லாத செயல்கள் நிஷ்காமிய கர்மமாக இருக்கிறதுனால ஏன்னா அவன் வந்து எந்த ஒரு காமிய கர்மாவும் செய்யறதில்ல அதாவது பலனை எதிர்பார்த்து அவர்கள் செய்வதில்லை அதனால என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு பாவ புண்ணியம் உண்டாவதில்லை ஏன்னா இப்போ இப்போ காமிய கர்மா செய்கிறவங்களுக்கு தான் பாவ புண்ணியம் உண்டாகும் நிஷ்காமிய கர்மிகளுக்கு பாவ புண்ணியம் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிஷ்காமிய கர்மான்னா கர்ம யோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்ப அந்த நிலையில் அவங்க இருக்கிறதுனால அவர்கள் செய்கின்ற செயல் வந்து ஒரு ஆகாமிய கர்மாவா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஏன்னா இந்த பிறவியில வந்து நம்ம வந்து அனுபவித்து கொண்டிருப்பது பிராரப்த கர்மா புதுசாக என்னென்ன செயல்கள் செய்கின்றோமோ அந்த செயல்களுக்கு வந்து ஆகாமிய கர்மா ஆனா அந்த செயலில் கூட இந்த மாதிரி ஜீவன் முக்தர்களுக்கு அழிந்து போகும் இருக்காது அப்படிங்கிறாரு கிஞ்சித் ஆகாமியம் தான் கிட்டாமல் விட்டு போகும் கொஞ்சமா வரக்கூட ஆகாமிய கர்மா கூட இந்த பிறவியில அவங்களை அண்டாது அவங்க கிட்ட வரவே வராது அதுவும் அவங்கள விட்டு போயிடும் அப்படிங்கிறாரு என்ன சொல்ல வராருந்த இடத்துல அதாவது ஒரு ஜீவன் முக்தன் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து கொண்ட பிறகு தன்னுடைய சொரூபத்தில் நின்ற பிறகு அவனுடைய சஞ்சீத கர்மாங்கிற விதை வந்து எரிக்கப்பட்டு விடுகின்றது அது எப்படி எரிக்கப்படுது உதாரணம் கொடுக்குறாரு ஒரு பஞ்சு குடோனில் ஒரே ஒரு தீப்பொறி பற்றி கொண்டா அந்த மொத்த குடோன் எரிஞ்சு நாசம் ஆகிடும் ஏன்னா அது எத்தனை பஞ்சு மூட்டை அடிக்க வச்சிருப்பாங்க அத்தனை பஞ்சு மூட்டைகளும் எரிந்து நாசமாகிவிடும் அது இந்த பிறவிக்கு வந்த இந்த ஜீவன் வந்து பிராரப்த கர்மாவை எடுத்துக்கிட்டு அனுபவிக்க வந்திருக்கிறான் இந்த உடம்போட ஆனால் அவனுக்கு ஏற்கனவே பல்வேறு பிறவிகளாக சேர்த்து வைத்துக்கொண்ட பாவ புண்ணிய நிறைய இருக்குது அதுக்குதான் சஞ்சித கர்மான்னு பேர் அது வந்து மூட்டை மூட்டையாக இருக்குது அது எத்தனை பிறகு எடுத்தாலும் தீராது அவ்வளோ வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான் வச்சிருக்கிறோம் இப்போ நீங்கள் நானும் எல்லாமே அப்படிப்பட்ட பாவ மூட்டைகளை சேமித்து வச்சுருக்குறோம் பாவ புண்ணிய மூட்டைகள் அப்போ அதுலேருந்தால் கொஞ்சோண்டு பிராரப்த கர்மாவை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பிறவிதோறும் நம்ம அனுபவித்து கழிக்கிறோம் ஆனால் இந்த ஜீவன் நிலை அடைந்த ஞானிகளுக்கு அந்த ஒட்டுமொத்த சஞ்சீத கர்மாவும் எரிஞ்சு போகுது ஒரே ஒரு தீப்பொறிப்பட்ட உடனே அந்த ஒட்டுமொத்த பஞ்சு கூடன்னு எரிஞ்சு போகிற மாதிரி இந்த ஒரு ஞானத்தினாலே தான் அடைந்த இந்த ஆன்ம ஞான சுரூபத்தை அடைந்து விட்டதுனாலே அந்த ஒட்டுமொத்த கர்மாவும் சஞ்சித கர்மாவும் எரிந்து போகின்றது அதனால தான் அங்கே மீண்டும் பிறவிக்கு வரப்போறது இல்லை ஏன்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சாரம் ஏன் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த சஞ்சித கர்மாங்கிற விதை எரிக்கப்படாததுனால தானே ஏன்னா அது இன்னும் இருக்குது இந்த பிறவியில் வந்து நம்ம பிரார்த்த கர்மாவை அனுபவிச்சு முடிச்சுட்டு போனாலும் திருப்பி அடுத்த பிறவிக்கு தயாராகிடுவோம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே சஞ்சித கர்மா மூட்டை மேலே இருக்குது நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம் அதுதான் காரணத்தேகம்னு சொன்னேன் சயின்ஸ் படி பார்த்தா டிஎன்இன் கூட சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் பதிவுகள் அப்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள பதிவாகிட்டே இருக்குது அந்த பதிவுகள் வந்து போறதில்லை அதனால பிறவி தேவைப்பட்டுட்டே இருக்கு அப்போ இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா அதை எரிச்சிடுதுங்கிறாருங்க அந்த விதையே எரிச்சிடுது அந்த விதை இருக்கிறதுனால தானே அது பெரிய மரமாகி திருப்பி திருப்பி விதைகளை உண்டாக்கிட்டே இருக்கு அதுக்கு மூலமான விதை அழிஞ்சிட்டா எப்பயுமே அந்த பிறவி சக்கரம் பிறப்பு இறப்புங்கிற அந்த சம்சாரம் வரவே வராது அப்ப அதே தான் இங்க அவர் சொல்றார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சஞ்சித கர்மாவும் அந்த ஜீவன் கிட்ட இருந்து எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்புறம் இந்த பிரிவில் அவன் செய்கிற நிஷ்காமிய கர்மத்தினாலே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவன் செய்கின்ற செயல்களினாலே ஆகாமிய கர்மமும் அவனுக்கு சேரப்போறதில்லை ஆனா அவனுடைய உடல் இருக்கின்ற வரைக்கும் அவனுடைய பிராரப்த கர்மாவை அவன் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் அப்போ ஒரு ஜீவன் முக்தனுக்கு வந்து பிராரப்த கர்மா நடைபாட்டில் இருக்கு ஏன்னா அவன் வந்து உடம்பு எடுத்து வந்துட்டான் இல்லையா அப்போ கர்மாவை கொண்டு வந்துட்டான் அதன் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கையில வந்து பல்வேறு மாற்றங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்கள் இப்போ ஒரு ஜீவன் வந்து பணக்காரனா இருப்பான் ஒரு ஜீவன் ஏழையா இருப்பான் ஒரு ஜீவன் முக்த எடுத்துட்டு இருப்பான் பொறுத்த தொழில் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதெல்லாம் வந்து அவரோடைய பிராரப்த கர்மா படி அவங்க வாழ்றாங்க ஆனா எல்லாருமே ஞானிகள் தான் அப்போ ஏன் இந்த பிராரப்த கர்மா அவங்களுக்கு தீர்ல தீர்க்க முடியல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு தூரத்தில் ஒரு வேடன் வரான் அந்த வேடன் வந்து தூரத்தில் ஒரு புளி இருக்குதுன்னு பார்க்குறான் தண்ணி குடிக்கிற சவுண்டு கேட்குது ஒரு குளத்தில் தண்ணி குடிக்கிற சவுண்டு கேட்டவுடன் நான் என்ன பண்ணுறான் வில்லையும் அம்பையும் எடுத்து அந்த தண்ணி குடிக்கிற சவுண்டு வர திசையை நோக்கி அந்த அம்பை செலுத்துறான் அந்த அம்பு வேகமாக கிளம்பிடுச்சு கிளம்புன அடுத்த செகண்ட் அவன் பார்வையில் பார்த்தா அங்கே வந்து புளி இல்லை அங்கே பசு நிற்குது இப்போ என்ன பண்ண முடியும் அவனால் அங்கயோ புளி இல்லையா பசு நிற்குதே இந்த அம்பு போய் அது மேல அடிக்க கூடாதுன்னு சொல்லி நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது ஏன்னா கிளம்பிடுச்சு அவ்வளவுதான் கிளம்பி அடிச்சு அந்த அம்பு இனி அது புலியா இருந்தாலும் போய் தாக்கத்தான் செய்யும் பசுவா இருந்தாலும் போய் தாக்கத்தான் செய்யும் அந்த அம்பு அது போல பிறக்கும் போது அந்ஞானியா இருந்தா இந்த ஜீவன் இந்த ஜீவன் வந்து பிறக்கும் போது பெரிய ஞானியெல்லாம் கிடையாது சாதாரண சராசரி மனிதன் அவன் வந்து இது போன்ற ஆத்ம விசார பாடங்களை படித்து தன்னுடைய நிலைப்பாட்டை உயர்த்திக்கிட்டான் அதுல சொல்லப்பட்ட சாதன சதுஷ்ட சம்பத்திகளை கடைபிடித்தான் நிறைய படிப்புகளை உயிர் ஞானத்துக்கு வருவதற்கான அத்தனை வழிமுறைகளும் படிப்படியாக கற்றுக்கொண்டான் அப்ப கற்றுக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டில் அவன் நிற்பதற்குண்டான அத்தனை வழிமுறைகளையும் அவன் செஞ்சு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டான் தான் பிரம்மம் தன்னுடைய சொரூபம் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்காக அவன் எடுத்த அத்தனை முயற்சியும் அவன் இன்னைக்கு ஒரு ஆத்மஞானியா மாத்திடுச்சு ஆனாலும் இந்த மாற்றத்தை அவன் அடைந்திருந்தாலும் கூட அவன் கொண்டு வந்த பிராரப்த கர்மா வந்தாச்சே வெளி வந்துடுச்சு எப்படி வில்லிலிருந்து அம்பு வெளிப்பட்டு விட்டதோ அது போல இவன் பிறவி எடுத்து விட்டான் இனி அவன் இந்த பிறவியினுடைய நிலைப்பாட்டை இருக்கின்ற வரை அவன் அனுபவித்து தான் கழிக்கணும் அதனாலதான் இப்ப ஞானிகள் எல்லாம் பாருங்களேன் நோய்வாய்களுக்கு உட்படுறாங்க இப்ப நம்ம வரலாற்றுலே பாக்குறோம் இப்ப ராமகிருஷ்ண பரம நாம் சருக்கு வந்து தொண்டையில கேன்சர் இருந்தது ரமண மகரிசிக்கு வந்து கையில் கேன்சர் வந்துச்சு ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதமான நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அப்போ நம்ம கேள்வி எழுலாம் என்னடா இவர்கள்லாம் மிக உயரிய ஞானிகள் மகான்கள் இவங்க வந்து மற்றவர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய மகத்துவமானவர்கள்லாம் சொல்கிறாங்களே ஆனால் தன்னுடைய நோயை கூட தீர்த்துக்க முடியாத அளவுக்கு இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்களை நம்ம எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு ஒரு சராசரி மனிதன் யோசிக்கலாம் ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவங்க ஒரு மேஜிசியன் கிடையாது அவங்க அடைந்த அந்த ஆத்ம ஞானம் அவங்களை அந்த பேரறிவோடு இணைக்குதே தவிர இந்த விவகாரங்கள்ல வந்து தன்னை பெரியாள காட்டிக்கக்கூடிய நிலைப்பாட்டை என்றைக்குமே அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு ஞானியினுடைய உயர்நிலை வந்து தன்னை யார் என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த நிஷ்டையில நிற்கணுமே தவிர திருப்பித்த சராசரி உலகத்தோட வந்து உலகத்துல விளையாடி பார்க்கறது கிடையாது இப்ப சித்துக்கள் வரலாம் அட்டமா சித்துக்கள் அவங்களுக்கு ஞானத்தின் மூலமாக கிடைச்சாலும் அதை அவர்கள் உபயோகப்படுத்த மாட்டார்கள் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உண்மை கிடையாது ஏன்னா அவர்கள் அடைந்த ஞானத்துல ஆன்மா மட்டுமே சத்தியம் இந்த ஜகத் வந்து மித்யா பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியான்னு தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்ப மித்தை மித்யா அப்படின்னா இருப்பது போல ஆனால் உண்மைகள் அது இல்லை அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நாம ஏன் கவலைப்படணும் அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த உடம்பு இந்த உலகம்ங்கிற விஷயத்தை பத்தி அவங்க அழட்டிக்கிறதே கிடையாது அதனால வருகின்ற நோய்வாய்களை பற்றி அவர்கள் கவலைப்படுறதில்லை அந்த நோய் தனக்கு தான் வந்திருக்காங்கிறத பற்றி கூட அவங்க கவலையே படமாட்டாங்க ஏன்னா அவங்க தனித்துவ உடல்ல தன்னுடைய உடல் இதை நினைச்சா அந்த நோயை குணப்படுத்திக்கணுங்கிறது கூட நினைப்பாங்க அவங்க தான் இந்த விராட் சொருபமா மாறிடுறாங்களே ஈஸ்வர உடம்புக்குள்ள வந்துடுறாங்க அப்போ ஒரு உடம்புல தான் நான் இருக்கேனா இல்லை எல்லா உடம்புலையும் நான் தானே பரவி இருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விதமான இன்பத் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்குது அப்போ ஒரு உடம்புல நான் ராஜாவா வாழ்கிறேன் ஒரு உடம்புல நான் பிச்சைக்காரனா வாழ்றேன் அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வந்த உபாதிகளில் தான் இருக்கின்றதவரை ஆத்மாவாகிய என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற தெளிவு அவர்களிடத்துல இருக்கிறது ஞானிகள் இடத்துல இருக்கிறது ஆனா சராசரி மனிதன் பார்வையில எப்படி தெரியும்னா தனித்த உடலாக அவரை பார்ப்பான் அதனால அவனுக்கு அவர் பட்ட பாதிப்புகளும் அவர் பற்ற பிரச்சனைகளை பார்த்துட்டு இந்த ஞானிக்கு இந்த நிலை அப்படின்னு அவன் வருத்தப்படுவான் சராசரி மனிதன் வருத்தப்படுவான் ராமகிருஷ்ண பரமஹருடைய கதையிலேயே சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்னா அவர் தொண்டையில கேன்சர் வந்து சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாரு அப்போ அவருடைய வேதனை பார்த்த ஒரு சிஷ்யன் சொல்கிறான் சாமி நீங்கள் தான் எல்லா இதுவும் கத்தி வச்சிருக்கீங்க நல்ல திறமையாக இருக்குது உங்ககிட்ட இப்போ மிகப்பெரிய ஆத்மஞ்ஞானி நீங்கள் நினைச்சா உங்களுடைய நோயை குணப்படுத்திக்க முடியாதா நீங்கள் வழிபடக்கூடிய காளி தேவி வந்து உங்களுக்கு இதை சரி செய்ய மாட்டாரா ஏன்னா நீங்கள் காளி வழிபாடு பண்ணுறீங்க காளியாக தான் நீங்கள் தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் போய் அந்த காளிக்கிட்ட சொல்லுங்க எனக்கு வந்து இந்த நோயை குணப்படுத்தி கொடு எனக்கு இந்த நோயிலிருந்து விடுவிச்சு கொடு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அப்படின்னு கேட்குறான் இவர் இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை அவளுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அவளுக்கு தெரியும் அதனால் இதெல்லாம் ஒன்றும் நான் கேட்க வேண்டியதில்லைன்னு சொன்னாலும் சிசிய விடாமல் கட்டாயப்படுத்துறதுனால அவனுடைய விருப்பத்துக்காக இவர் போகிற மாதிரி போகிறாரு போயிட்டு காளிக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு திரும்பி வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருண்ணா நான் போய் காளிக்கிட்ட கேட்டப்பா அவன் சொல்கிறா ராமகிருஷ்ணா நீ என்ன இந்த ஒரு உடம்புல தான் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா இன்னும் எத்தனை உடம்பு இருக்கு அத்தனை உடம்புல நீ தானே சாப்பிட்டுட்டு இந்த ஒரு உடம்புல நீ சாப்பிடாட்டி என்ன அப்படின்னு என்ன திருப்பி கேள்வி கேட்டுட்டாப்பா அப்படின்னு சிசங்கிட்ட சொல்றாரு அப்ப என்ன இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உடல்களும் ஈஸ்வர உடல் அப்ப இந்த ஈஸ்வர உடல்ல வந்து பல்வேறு உடல்கள் பலவரமாக பரிணமித்திட்டு இருக்குது அதனுடைய பிராரப்தத்தை கேட்டு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கின்றது அதனுடைய எண்ணங்கள் தான் அங்க வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்குது அப்ப இந்த மொத்த இயக்கமும் எதனுடைய இயக்கம் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் காஸ்மிக் மைண்ட் தன்னை இயக்கிட்டு இருக்குது ஒவ்வொருத்தரையும் ஆனா இப்ப தனி மனிதன் தானுங்கிற அகங்காரத்துக்குள்ள சிக்கும்போதுதான் இது என்னுடைய செயல்னு நினைக்கிறான் எப்ப வந்து இந்த மாதிரி ஆத்மனான விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு இது ஈஸ்வர காரியமாக பாக்குறானோ அவனுக்கு தன் செயலாவது ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செயலே அப்படிங்கிற அந்த வந்துடும் அப்ப என்ன ஆயிடுறான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டூல் ஆகிடுறான் அந்த ஈஸ்வரனுடைய கருவி அப்ப இங்க நான் ஒண்ணு செய்யலை எல்லாம் அந்த இது செஞ்சிட்டு இருக்கு ஈஸ்வர சக்தி இயக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இங்க இதை வந்து நான் வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான் என்னுடைய வேலைன்ட்டு தன்னுடைய சொரூபத்துக்குள்ள போயிட்டு தன்னை ஆன்மாவாக மாறி அதை வரும் பார்வையாளனாக பார்ப்பான் இப்ப வந்து என்னன்னா எதுலையும் சம்பந்தப்படாது எந்த செயலுக்கும் அது வராது ஆனா அது சாட்சியா இருக்கும் ஆன்மாவுடைய நிலை என்னன்னா ஒரு சாட்சி அது அது எதுலையும் சம்பந்தப்படாது அப்போ அந்த ஆத்ம சொரூபத்துக்குள்ள வந்துட்ட ஜீவன் என்ன பண்ணுவான்னா தன்னை ஒரு சாட்சியாக மாத்திக்கிட்டு இந்த உலகத்தை வேடிக்கை பார்ப்பான் எனது உலகமெல்லாம் அவனுடைய சக்தி வியாபகம்னு அவனுக்கு தெரியும் ஈஸ்வர சக்தியிலே இதெல்லாம் இயங்கிட்டு இருக்குது இந்த இயக்கத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் அது வேலை அதை செய்யிட்டோம் ஏன்னா இந்த ஆற்றல்கிறது ஒரு சக்தி தானே தவிர அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும் வேறொரு பரிமாணத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கும் அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற புரிதல் வந்த பிறகு இங்கே தனித்துவமான உடல் தன்னுடைய உடல்கிற அபிமானம் அவன்கிட்ட இல்லாதனால அவன் தன்னுடைய நோயை பற்றி கூட கவலைப்படுவதில்லை அதுதான் இங்கே சொல்கிறாங்க பெரியவங்க அப்ப ஞானியானாலும் அவன் என்ன பண்ணுவா பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு தான் முடிக்கணும் அதை பாடல்காட்டுறாரு வினை அனுபவித்து தீரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கிஞ்சித் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்ஞன பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு அடுத்த பாடல சொல்றாரு தொண்ணூத்தி ஏழாவது பாடல்ல பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழி ஏது என்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமியலாம் கை கொள்வாரே இந்த பாடல்ல சிசிய கேட்கிறான் குருதேவா இந்த ஜீவன் முக்தர்களுடைய பிராரப்த கர்மத்தின் பயனை அனுபவிக்கும் போது அவர்கள் நிகழ்காலத்தில் செய்கின்ற ஆகாமிய கர்மாவின் பயன் வந்து மறுபிறவிக்கு போகாது ஒழுந்து போகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ அந்த கர்மா ஒழுந்து போகுதுன்னாலும் அந்த செயல்னால வரக்கூடிய அந்த செயல் வினை எங்கேயாவது போய் சேரணுமல்ல எதையாவது போய் பற்றணுமல்ல அப்ப அதுக்கு என்ன வழி அதை பத்தி நீங்க எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றான் இப்போ ஒரு ஞானி வந்து ஒரு செயல் செய்கிறாருன்னா அந்த செயலுடைய நன்மை தீமைகள் அவரை பற்றாது அதுதான் அவருடைய இஸ்லாமிய கர்மாவுடைய நிலைப்பாடு இப்போது அவர் செய்கிற செயலில் வந்து ஒரு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அது அவருக்கே தெரியாது ஏன்னா அவர் செய்கிறது நல்லதாக கெட்டதான்னு அவர் எதிர்பார்த்தெல்லாம் செய்யறதில்ல இப்போ நாம் செய்கிற செயலையே கூட ஒரு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நமக்கு எப்படி தெரியும் இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அன்னதானம் பண்ணால் புண்ணியம் வரும் அப்படின்ட்டு ஆனால் அந்த அன்னதானம் பண்ணுற நிலைப்பாட்டில் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி பாருங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருங்க அந்த குழம்பை ஊற்றிடுங்கன்னு சொல்லி நம்ம ஆர்டர் கொடுத்துட்றோம் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னா ஒரு புண்ணிய கர்மாவை செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு பரிகாரத்துக்கு கோயில் போகிறோம் அந்த கோயிலில் போய் நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே கடைகளில் விற்கிற பட்டணத்தை வாங்கி அங்கே இருக்கிற சாதுக்களுக்கும் சன்னியாசிகளும் கொடுத்துட்டு வந்துடுறோம் ஆனால் அந்த சாப்பாடு எப்படி செய்யப்பட்டதுன்னு நமக்கு தெரியாதில்ல இப்போ ஹோட்டலில் செய்யப்பட்ட சாப்பாடு எப்படி இருக்கும் சுண்ணாம்பு போட்டு செய்வான் அல்லது பழைய சாப்பாடுல ஏதாவது மிக்ஸ் பண்ணுவான் இந்த மாதிரி பல விதமான பண்ணி வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவான் ஏன்னா அவர்களுடைய நோக்கம் வந்து வியாபார நோக்கம் நம்முடைய நோக்கம் வந்து அன்னதானம் அப்போ நம்ம அன்னதானத்தில் செஞ்ச விஷயம் நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன புண்ணியக்கர்மானு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் அந்த சனி பகவான் கோயிலில் போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வெளியே இருந்து ஒரு பட்டலத்தை வாங்கி அங்கே இருக்கிற சாதுக்கோ ஒரு பிச்சைக்காரன்கோ கொடுத்துட்டு வந்த உடனே அந்த சாப்பாடு கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சன்னியாசி சாப்பிட முடியுமா அது ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்ச சாப்பாடாக இருக்கும் நீங்கள் பட்டலத்தை மட்டும் வாங்கி கொடுத்தீங்க உள்ளே போய் ஒரு பறிக்கை கூட சாப்பிட்டு பார்க்கல அதே மாதிரி கடையில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அந்த சாப்பாடு எப்படி செஞ்சிருக்கான் என்ன வகையில் செஞ்சிருக்கான்னு தெரியாது அதை சாப்பிட்டு நிறைய பேருக்கு வயிறு புண்ணாய் வயிறு வலி இருப்பாங்க அப்போ இது மாதிரி அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை உங்களுடைய கர்மாவில் தானே கொண்டு வந்து ஆகணும் நீங்கள் செஞ்ச புண்ணிய கர்மாவுக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்த புண்ணிய உங்களுக்கு வந்து சேரும் அந்த சாப்பாடுனால அடைந்த சிரமங்கள் இருக்க பாருங்க அதை சாப்பிட்டவங்க அதனுடைய பாவக்கர்மாவும் உங்களை வந்து சேரும் அப்போ அது மாதிரி தான் இங்கே வந்து ஒவ்வொருத்தருடைய செயலும் இருக்குது இப்போ நம்ம செய்கிறது நல்லதாக கெட்டதா நமக்கே தெரியாது ஆனால் நாம் அதை நல்லதுன்னு நினச்சி செஞ்சாலும் அதில் கெட்டது வரலாம் கெட்டதுன்னு நினச்சி ஒன்று செய்கிறது நல்லதாக கூட மாறலாம் அது நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட செயல்கள் தான் நடந்துகிட்டு அது மாதிரி ஒரு ஞானியும் இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடும் அவன் நல்லதுன்னு செஞ்சு செய்வான் கெட்டதுன்னு தெரியாம தான் செய்வான் அவனை பொறுத்தவரைக்கும் கர்மா இல்லை ஆனால் அந்த கர்மா ஆகாமிய கர்மாவாக ஞானிக்கு சேருது இல்லையா அதை எப்படி கழிக்கிறாருன்னு சொல்கிறார் பாருங்க இந்த பாடல சொல்கிறாரு பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கும் நாள் செய்த கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழியேதென்றால் இப்போ இந்த பிறவியில அவர் பிராரப்த கர்மையை செஞ்சு கொண்டிருக்கும் போதே செய்த ஆகாமிய கர்மம் வந்து பின்னாடி மறுமைக்கு வராம அது எப்படி இறந்து போகணும் அப்படி வழி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆத்ம ஞானியாகிய ஜீவன் முக்தன சிறியவர்கள் இகழ்ந்து அதாவது அறிவற்றவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த ஞானியுடைய பெருமை தெரியாமல் அவன் ஒரு சராசரி மனிதனாக அவனை பற்றி கேவலமாக பேசுவாங்க இப்போ நிறைய பேர் அப்படி பேசுவாங்க இப்போ ஒருத்தர் பிச்சை எடுக்க வருவார் அவர் உண்மையான ஜீவன் முக்தரு அவர் பசியின் காரணமாக அவர் வீட்டில் வந்து பிச்சாந்தேகி அப்படின்னு கையேந்துறாரு உடனே வீட்டில் என்ன சொல்லுவான் வந்துட்டான் கை கால் நல்லா இருக்குது இவெல்லாம் உழைச்சி சாப்பிட வேண்டியதானே வந்து பிச்சு எடுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஏன்னா அவங்களுடைய அறியாமை அந்த அவர்களை வந்து சிறியவர்கள்ங்கிறாரு சிறியோர் இகழ்ந்து பாவத்தை கொள்வார் அப்போ இந்த மாதிரி ஒரு ஞானிதான் அவருன்னு தெரியாம அவரை பத்தி கேவலமா ஒருத்த பேசித்தான் அவரை பத்தி தப்பா பேசிட்டான்னா அவர் செய்த பாவத்துல அந்த திட்டவனுக்கு போய் சேர்ந்துடும் அவர் என்ன பாவம் செஞ்சாரோ அந்த பாவம் வந்து அந்த திட்டவனுக்கு போய் சேர்ந்துடும் அறிவுளோர் அறிந்து பூசித்து அறமெலாம் கை கொள்வாரு அறிவுலோர் அப்படின்னா புத்திசாலிகள் அறிவில் பெரியவர்கள் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்ம ஞானிகளை தெரிஞ்சுக்குவாங்க இவர்தான் ஞானி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து பணிவிடைகள் செய்து அவர்கள் செய்திருக்கிற நல்ல கர்மா இருக்கு பாருங்க புண்ணிய கர்மாக்கள் அதை இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்ன நடக்குதுன்னா உண்மையிலேயே இந்த பிரபஞ்ச நியதிப்படி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதாவது சொல்லுவாங்கல்ல வினை விதைத்தவன் வினை அறுப்பான் விதைத்தவன் திணை அறுப்பான்ற பல இருக்குது அப்போ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்குண்டான பலாபலன்களை அடைந்தே தீர வேண்டும் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அப்போ மாங்காய் விதையை நட்டுட்டு தேங்காய் எதிர்பார்க்க முடியாது அது அது ஞானியாக இருந்தாலும் அக்ஞானியாக இருந்தாலும் இங்கே செயல் செய்தான அந்த செயல் விளைவுகள் இந்த பிரபஞ்ச நீதிப்படி அவர்களுக்கு வந்து சேரும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அப்போ பிராரப்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேயே ஒரு ஞானி தன்னுடைய செயல் விளைவுகளால் வருகின்ற ஆகாமிய கர்மாவிலே பல்வேறு நன்மைகளும் நடைபெறும் பல்வேறு தீமைகளும் நடைபெறும் ஆனால் ஞானியை பொறுத்தவரை அது நிஷ்காமிய கர்மா அதில் வருகின்ற சாதக பாதகங்களை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை ஆனால் செயல் செய்கின்றான் செயல் வழியாக அவன் என்ன அடைகிறான் பாவ புண்ணியங்களை அடைகிறான் ஆனால் அவனுக்கு அது ஏன் சேருவதில்லைன்னு இந்த விஷயம் கேட்கிறான் இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறாரு அந்த செயல் விளைவுகள் எப்படி அவருக்கு தொடராம மாண்டு போகுது இயற்கையுடைய நீதிப்படி அந்த செயல் விளைவுகள் அவர் அனுபவித்து தான் ஆகணும் அது சஞ்சித கர்மாவை கொண்டு போய் சேர்த்துருங்கல்ல ஏன் அது சேர மாட்டேங்குதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஞானத்தினால சஞ்சீத கர்மாவை எரித்து விடுகிறார் ஆனால் வாழுகின்ற காலத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பாரப்த கர்மாவோடு சஞ்சீத கர்மாவை சேர்த்து கொள்ளாமல் எப்படி தப்பிக்கிறார் அப்படின்னா அவர் செய்த பாவங்கள் அவரை இகழ்பவர்களுக்கும் அவர் செய்த புண்ணியங்கள் அவரை வணங்குபவர்களுக்கும் போய் சேர்கின்றது அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்றார் தொண்ணூத்தி பாடல்ல சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுலோர் அறிந்து பூஜித்து அறவெல்லாம் கை கொள்வாரே அப்ப ஒரு ஞானியை வந்து புரிந்து அவர்களுக்கு செய்கின்ற பணிவிடகளால அவர்கள் அனுபவம் ஆகிறார்கள் அவர் செய்த புண்ணியத்தை வாங்கிக் கொள்கிறார்கள் அதனாலதான் ஜீவன் ஞானிகளுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க ஏன்னா அவர்களுடைய புண்ணிய கர்மா இவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் இந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சாலாவது இது போன்ற ஆத்ம ஞான விஷயங்கள் நமக்கு உள்ள போகாதா ஏன்னா பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணியம் இருந்தா இந்த பாடமே உள்ள போகும் அததான் கைவினை நான் இதை முன்னாடியே சொல்லுது அப்ப பல பிறவிகள் ஒருத்தன் புண்ணிய செஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் உள்வாங்கவே முடியும் கேட்டல் ஒரு விஷயத்துக்குள்ளேயே வர முடியும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படிங்கிற சிரவண மனநல நிதித்தியாசத்துக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா புண்ணிய கர்மா இருக்கணும் இல்லாமலாம் வர முடியாது அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த பாடல்ல அவர் சொல்றாரு பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கும் நாள் செய்த கர்மம் மறுமையில் தொடர்ந்துடாமல் மாண்டு போகும் வழியேதென்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுலோர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் கை கொள்வாரு அப்படின்னு தொண்ணூத்தி ஏழாவது பாடல்ல அந்த ஞானிக்கு செய்யக்கூடிய பணிபடிகளை பத்தி பேசுறாரு அவரால் உண்டாக்கு கொள்ளப்பட்ட ஆகாமிய கர்மா வந்து எப்படி தீருது எப்படி இறந்து போகின்றதுங்கிற விளக்கத்தையும் இந்த பாடல்ல கொடுத்துட்டாரு அடுத்தது தொண்ணூத்தி எட்டாவது அரிய மெய்ஞான தீயால் அவித்தையாம் உடல் நீர் பெரிய தூளமும் காலத்தால் பிணமாகி விழும் உரிய சூக்கும சரீரம் உலை இரும்பு உண்ட துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே அதாவது ஜீவன் அடைந்த அந்த மிகப்பெரிய ஞானம் இருக்கிறீர்களா உயர்மையானம் இருக்கு இல்லையா அந்த மெய் தீயால் பல ஜென்மங்களாக பல உடல்கள் எடுக்க காரணமாக இருந்த அறியாமையின் ஒட்டுமொத்த தொகுப்பான காரண உடல் என்கின்ற சஞ்சித கர்மா சாம்பலாகிவிடும் அரிய மெய்ஞானத்தீயால் அவித்தையாம் உடல் நீராகும் அப்படிங்கிறார் அவித்தையால்னா பல்வேறு பிறவிகளாக அறியாமையில் உண்டான இந்த உடல்கள் அது என்ன ஆயிடுது இந்த மெய்ஞான அவர் அடைந்த ஞானத்தீயினாலே முழுமையாக எருந்து சாம்படாகி விடுகின்றது அப்படின்றார் முதல் லைன்ல அரிய மெய்ஞானத்தீயால் அவித்தையாம் உடல் நீராகும் பெரிய தூளமும் காலத்தால் பிணமாகி விழும அப்போ அது இந்த பிறவியில குழந்தையாக பிறக்கும் போது சின்னதாக கொண்டு வந்த அந்த பரு இவர் உண்ட உணவினாலே மிகப்பெரிய ஒரு தூள உடலாக வளர்ச்சி அடைகிறது மிகப்பெரிய பரு உடலாக மாற்றமடைகின்றது அது காலப்போக்கத்தில் என்ன ஆகுது பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறதுனால தான் அது அப்படியே மாற்றத்துக்கு உட்பட்டுகிட்டே வருது உடலாக மாற்றம் அடைந்து காலப்போக்கில் பிராரப்த முடிஞ்ச உடனே அந்த உடல் என்ன ஆயிடுது விழுந்து ஏன்னா இப்ப அந்த உடல் எடுத்து வந்துட்டாலும் உடனே இந்த ஞானம் அடைஞ்சா உடலை உடனே விட்டுறாருனா இல்லை ஞானம் அடைந்தாலும் அந்த பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் ஒரு ஞானி வாழ்ந்தது ஆகணும் பெரிய தூள உடல் அடைஞ்சிட்டாலும் காலத்தால கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்த க தீர்த்து முடிச்சுட்டு தான் பிணமாகி விழுமன் நேரம் அப்படி அந்த உடல் பிணமாகிற நேரத்துல இதுவரை அந்த உடலை பற்றி தன்னை அறிவதற்கு சாதனமாக இருந்த மனம் என்ற சூட்சம உடல் வந்து என்ன ஆகுதுன்னா கொள்ளன் உலையில் காய்ச்சிய நல்லா பழுக்க காய்ச்சிய இரும்பு மீது ஊற்றிய நீர் உடனடியாக ஆவி ஆகிவிடுவது போல இப்போ வந்து ஒரு கொள்ளன் பற்றையில் வந்து ஒரு இரும்பை நல்லா காய்ச்சறான் அப்படியே அது செவந்த நிறத்தில் மாறிடுது அந்த இரும்பு அதில் கொஞ்சோண்டு தண்ணியை போய் தெளிச்சா என்னாகும் அந்த தண்ணியாக இல்லாமல் உடனடியாக ஆவியாகிடும் தண்ணி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அது போல இந்த ஞானி இந்த பரு உடலை விட்டா மறு வினாடி அவருடைய மனம் இருக்கு பாருங்க இந்த மனம் தானே இந்த உடல் எடுத்து வந்தது ஸ்தூல உடல்ல அப்ப இந்த மனம்தான் இத்தனை செயல்களும் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸ்தூல உடல் மூலமா அது வந்து இந்த விவேக முக்தி அடைஞ்சிருந்தார் இந்த உடல் விட்ட மறு அந்த மனம் வந்து அப்படியே அந்த நெருப்பில் நீர் போல ஆவியாகி போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அந்த மனங்கிற ஒரு விஷயமே அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத இந்த பாடல் தெளிவுபடுத்துறாரு பாருங்க அப்படி இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மனம்தான் இத்தனை விஷயத்துக்கு காரணமா இருக்குது சூட்சம தேகம் வந்து இந்த தூள உடல் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆசாபாசங்களை அனுபவித்துக் கொண்டு இவள் அட்டகாசங்கள் செஞ்சுட்டு இருக்குது அப்ப இந்த மனத்தை அழிக்கிறதுக்குண்டான விசயம் என்ன இந்த ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் அப்ப இந்த ஆத்ம ஞானம் அடைந்துவிட்ட ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா தான் வாழங்காலத்திலேயே இந்த மனதை கையாள தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி கையாள தெரிஞ்சுக்கிட்டு பக்குவத்தினாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மனதுல தேவையற்ற விசே சுகங்களை அதுக்கப்புறம் அவங்க ஏத்திக்க மாட்டாங்க இந்த ஞானம் அடைந்த பிறகு அனாவசியமான விசே சுகங்களுக்குள்ள அவங்க மூக்க நுழைக்க மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு போச்சு இல்ல இது உண்மை தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்ப எல்லாமே ஒரு மாயா இருக்குது எல்லாம் வந்து போற விஷயங்கள் இதுல போய் நம்ம ஏன் அதிகமா ஆர்வத்தை காட்டணும் அப்படின்னு விலகி இருப்பாங்க அந்த விலகி இருக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா இந்த மனத்தை பத்தி நம்ம படிப்போம் இப்ப நம்ம வேதாந்தத்திலேயே நம்ம மனம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டுல இருக்குன்னு சொல்லுது மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற படிநிலைகளை உயர்ந்து உள்ளங்கிற நிலைக்கு போகணும் இதை வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா மைண்டு அப்புறம் கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு போகுது இப்போ இந்த சப்கான்சியஸ் அப்படிங்கிறது வந்து ஆழ்மனம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஆழ்மன பதிவுங்கிறது என்ன தெரியுமா நம்ம பல்வேறு பிறவைகளாக சேகரித்து வைத்திருக்கின்றோம் அதே காரணத்தேகம் தான் அப்புறம் அதே மாதிரி நம்ம இந்த ஆழ்மன பதிவில் இந்த பிறவியில் எவ்வளோ விஷயங்கள் உள்ளே வாங்கிகிட்டு இருக்கீங்களோ அது உள்ளேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் எதை நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அது ஆக்டிவேட் ஆகும் அதனால தான் சொல்கிறோம் ஒரு ஆசை நம்ம ஒரு டிவி வாங்கணும் அல்லது ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு ஒரு ஆசையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அது மேலோட்டமான எண்ணமாக இருந்தால் அது செயல்நிலைக்கு வராது ஏன்னா அது அப்பயே வந்து அப்போயே மறைஞ்சிடும் அது வந்து ஒரு பபிள் மாதிரி நீர்க்குமிழி மாதிரி மேலே வந்து டப்புனு உடனே வெடிச்சுனா அது ஒரு விஷயம் இல்லாத நிலைப்பாட்டுக்கு போயிடும் ஆனால் இந்த சப்கான்சியஸ்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உள்ளே இருந்துக்கிட்டு அந்த நிலைப்பாட்டை ஆக்டிவேட் பண்ணாமல் அது போகாது அப்போ அந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸ்குள்ள நிறைய உலக விவகாரங்களை நீங்கள் கொண்டு போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா மரண தருவாயில் ஜென்ரலாகவே நமக்கு கான்சியஸ் போயிடும் இப்போ மரணம் அடையக்கூடியவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துல யார் நிற்கிறா தூரத்தில் யார் வரா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது கான்சியஸ் அவர் இழந்துருவாங்க ஆனால் சப்கான்சியஸ் போகாது சப்கான்சியஸ் என்னன்னா உள்ள இருக்குது அவங்கள தூண்டும் இப்போ இந்த ஆசிய உள்ள வச்சிட்டு இருக்கிறதுனால இதை செய்ய அதை செய்யு தூண்டும் அப்ப அந்த மனோ நிலை என்ன பண்ணோம்னா அவங்க அடுத்த பிறவிக்கு வித்தாக அமைகிறது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் மறுபிறவியினுடைய வித்து அப்போ அந்த வித்து எங்கிறது கிடைக்குது சஞ்சித கர்மா தான் வேற ஒண்ணும் இல்லை சஞ்சித கர்மாவிலிருந்து அடுத்த பிறவி ரெடி ஆயிடும் ஏன்னா தூக்கிட்டு வந்துடும் அடுத்த பிறவிக்கு அது அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் இந்த வாழும் போதே தேவையற்ற விசே சுகங்கள் இருந்து நம்ம விலகணும்னா நம்ம சப்கான்சியஸ்க்குள்ள எது போய் லோட் ஆகும் தன்னுடைய சொருபம் லோடாகும் நான் ஆன்மா நான் ஆன்மா அப்படின்னு தன்னுடைய உணர்வுக்குள்ளயே நம்ம ஒன்று நின்னுகிட்டே இருப்போம் அப்போ நம்ம உடல் விடும் தருவாய் வருகின்ற பொழுது மரண தருவாயில் நம்ம கான்சியஸ் இழக்கிற மாதிரி வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சாலும் சப்கான்சியஸ்க்குள்ளே நான் ஆன்மாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் உணர்வு நான் அந்த அறிவு அப்படின்னு நமக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ இந்த உடலை விடுறோன்னு வைங்களேன் மனம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் ஏன்னா அங்கே மனம்தான் என்னவா மாறி நிற்குது அந்த இடத்துல ஒரு அறிவாக மாறி நிற்கிறது உணர்வாக மாறி நிற்கின்றது அப்போ அது உயரிய படிநிலைக்கு வந்துடுச்சு இனிமேல் அதுக்கு பிறவி கிடையாது ஏன் பிறவி கிடையாது மனம் ஒன்று இருந்தாதான பிறவி ஏன்னா மனம் தான் அடுத்த பிறவிக்கு வித்தாக அமைகின்றது அப்போ தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பின ஆத்ம ஞானி ஆத்மஸ்வரூபம் அடைந்தவர்கள் தன்னுடைய இயல்பிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் அந்த நித்திய சுகத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் வாழும் காலத்திலேயே அப்படி இருப்பார்கள் உடம்பு விடும்போதும் அவர்கள் மாறமாட்டார்கள் ஏன்னா அவங்க அந்த நிலைப்பாடுதான் சப்கான்சியஸ்குள்ள போயிடுச்சு அவங்களுக்கு நான் ஆன்மாங்கிறதுல அவங்க மாறுதலுக்கு உட்படவே முடியாத நிலையில அவங்க ஆள் மனதில் அதான் தன்னுடைய சொருபனிஷ்டேன்னு சொல்றது நான் யாருங்கிறத பதிச்சுக்க பதிச்சுக்க நம்மள அதுலேருந்து விடுபட முடியாது இதுக்குதான் உபனிஷத்து ஒரு கதை சொல்லும் என்ன கதை சொல்லும்னா ஒரு ராஜாவும் ஒரு பிரசவகுமாரும் ரெண்டு பேரும் ஒருக்கு போறாங்க எக்ஸிபிஷனுக்கு திருவிழா ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்குது அப்ப அந்த திருவிழாவில் போய் கலந்துக்கும் நிறைய கூட்டல் நெரிசல் காரணமாக என்ன ஆயிடுது இளவரசம் காணாம போயிடுறான் அப்ப இளவரசன் தேடி பார்க்கறாங்க கண்டுபிடிக்க முடியல அப்போ எங்கெங்கோ தேடுறாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவனை யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப வருத்தோட ராஜா வந்து தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பிடுறாரு அரண்மனைக்கு திரும்பிடுறாரு அப்போ சில ஆண்டுகள் போகுது ஒரு நாள் வந்து அமைச்சர் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தா ஒரு களக்கூத்தாடி வந்து ஒரு கைத்தை கட்டி அந்த கைத்து மேலே ஒருத்தனை நடக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நடந்துகிட்டு இருக்கிறான்னு பார்த்தா இளவரசன் அவன் இளவரசன் எப்படி தெரியுதுன்னா அவன் கையில் வந்து ராஜமுத்திரை இருக்குது அவன் ராஜ பார்த்த உடனே அடடா இது இளவரசன் ஆச்சு சின்ன வயசுல காணாமல் போனவன் இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இறக்குப்பா கீழேன்னு சொல்லி அந்த களை கூத்தாடி கிட்ட கேக்குறாரு இந்த பையன் யாருன்னு கேக்குறாரு அவன் சொல்றான் என்னுடைய பையன்ட்டு அவன் ஒரு அற விட்டு உண்மையை சொல்றா அது உன்னுடைய பையனா அப்படின்னு கேக்குங்காட்டி இல்லைங்கய்யா அந்த மாதிரி திருவிழாவில் அழுதுகிட்டீன்னா நான் எடுத்து வளர்த்துட்டு எனக்கு ஒரு பொழப்பு காவட்டம் வேண்டி உனக்கு இந்த விதியாம் கத்துக் கொடுத்து கைத்து மேலே நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அவன் சொல்றாரு இது வந்து நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பையன் இல்லப்பா இவன் வந்து ராஜகுமார இளவரசன் பாரா அவனுடைய கையில பாரு ராஜமுத்திர இருக்குன்னு அவனை காட்டிட்டு அந்த பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் தம்பி நீ வந்து இவருடைய பையன் கிடையாது நீ வந்து குரவனுடைய பையன் கிடையாது களக்கூத்தாடி பையன் கிடையாது நீ வந்து ஒரு இளவரசன் அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டு போய் அவனை இளவரசனாக ஒரு ராஜாவாக மாற்ற போறாரு இதுதான் அந்த கதைக்கு உண்டான கான்செப்ட் இப்போ என்ன இங்கே இந்த கதை எதை சொல்ல வருது இப்போ தன்னை வந்து இளவரசன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் மீண்டும் கலை இருக்க விரும்புவானா நிச்சயமாக இருக்க மாட்டான் ஏன்னா அவன் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போக போறான் ஒரு மிகப்பெரிய பணக்கார விட்டு பையன் அவன் போய் சாதாரணமாக ரோட்டில் வந்து கைத்து மலை நடந்துக்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலையை விரும்புவானா நிச்சயமா விரும்ப மாட்டான் அதுபோல இங்க தன்னை ஜீவன் தன்னை இந்த உடல் தன்னை இந்த ஜாதி தன்னை இப்படிப்பட்டவன் நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன் டாக்டர் நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் டாக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கலாமே தவிர இதுவா சாஸ்வதம் இதெல்லாம் வந்து போற விஷயம் ஆனா உண்மையான விஷயம் என்ன நாம ஆன்மா நாம பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சிட்டுச்சுன்னா அடுத்த நிலைப்பாடு நம்ம என்னவா மாறணும் அந்த குரவனுடைய பையன் அந்த கலை கூத்தாடனுடைய இளவரசன் ஆயிட்ட மாதிரி நாம ஆத்மாவா மாறிட வேண்டியது ஒத்துக்க மாட்டிக்கிறோம் இல்லை நான் ஆத்மா கிடையாது நான் மீண்டும் இந்த உடம்பு நான் மீண்டும் இந்த மனசு தான் நான் இந்த டாக்டரேட் படிச்சு வந்தான் அப்படின்னு நம்மள நம்மளே பெருமைப்படுத்திக்கிறோம் இப்ப இதுல சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய சொரூபத்துக்கு திரும்ப முடியும் அப்போ நமக்கு புரியல அப்போ அந்த ராஜகுமாரனுக்கு வந்து அந்த இளவரசனுக்கு நீ இளவரசன்தான் சொன்னான் அதை அவன் புரிந்து கொண்டா இளவரசன் ஆயிடுவான் அவன் அதை புரிஞ்சுக்காம இல்லைல்ல நான் இளவரசன் கிடையாது நான் கலை கூத்தாடி பயன்தான் சொன்னான் அவனுடைய நிலை என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க கேவலமா மீண்டும் அந்த கலை தான் வாழணும் இப்ப அப்படித்தான் நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஆத்ம ஞான விஷயங்களை உள்வாங்கிறோம் நானே பிரம்மன் தெரிஞ்சுக்கிறோம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அதை நம்ப மாட்டேங்கிறோம் இதைத்தான் அவருக்கு முதல் பாடல்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராரு சந்தேகம் விபரீதம் அக்ஞானம் இந்த ஆத்ம அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு விஷயத்தை ஒரு கேட்டுக்கிட்டாலும் அவனுக்கு மூன்று தடைகள் இருக்குது அந்த மூன்று தடைகள் என்னென்ன அறியாமை தன்னை புரிந்து முடியாத நிலையில் இருக்கிறான் சரி நீ அகம்பிரமாஸ்மின்னு சொல்லி அவனை எப்படியோ புரிய வச்சிட்டான் அப்படின்னா கூட சந்தேகப்படுறான் அது எப்படிங்க நான் தத்துவ நீங்க சொல்றீங்க அகம் பிரம்மாஸ்மி நான் ஏத்துக்க முடியும்னு சொல்லி சந்தேகப்படுறேன் அந்த சந்தேகம் விபரீதம் இந்த உடல் நான் இந்த மனம் நான்ங்கிற புரிதல் அற்ற தன்மை அல்லது இந்த பதவி நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த அகங்காரம் அதை விட முடியல மனசு அப்ப இதுல சிக்கூபத்துக்கு திரும்புவான் இந்த நிலைப்பாடில் இருக்கின்ற ஒரு மனிதன் மரணத்தருவாயிலும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பான் அவனுடைய சப்கான்சியஸ் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா அவனுடைய பதிவு தான் அவனுடைய வாழ்க்கை அவன் என்னவாக தன்னை மாற்றி கொண்டானோ அப்படித்தான் அவன் இருப்பான் அதனால தான் அவன் எண்ணம் எதுவோ அதுவே உன்னுடைய நிலை அஷ்டாவுக்கிற கீதை சொல்லுது உன் மதி எதுவோ உன் கதி அதுவே உன்னுடைய மனம் எப்படியோ உன்னுடைய நிலை அதுதான் எந்த சந்தேகமும் அதுல நீ பட வேண்டியது இல்லைன்னா அழகா சொல்லுது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்முடைய மனம் எப்படி இருக்குது எங்க சிக்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அதுல நம்ம விடுபடணும் அப்ப அதுதான் இங்க சொல்றாரு இந்த ஞானத்தீனால இந்த உயரிய மிகப்பெரிய ஞானம் உயர் ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பிரம்மம் அப்படின்னு தன்னுடைய சொரூபத்தை சுட்டி காட்டுது சாஸ்திரம் மிகப்பெரிய உயிரை விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுக்குது அதுவும் நம்ம யாரும் சாதாரண ஆள் இல்லை நீயே சாட்சாத் அந்த பிரம்மம்னு நமக்கு எடுத்து சொல்லுது அப்ப அதுல வந்தவன் தான் நான் அதனுடைய ஒரு பெரிய கடல் தண்ணியிலிருந்து வெளியே தவறி விழுந்த ஒரு சிறு துளி வந்து தன்னை கடலுக்கு வேறாக எப்படி பார்க்க முடியாதோ அது இந்த அகண்ட பிரம்மத்திலிருந்து வெளிவந்த நாமெல்லாம் அந்த பிரம்மத்துக்கு வேறாக இல்லைங்கிற புரிதல் நம்ம கிட்ட வந்துட்டான் அதுதான் நம்ம கிட்ட ஆழமா நிற்கணும் அப்ப அந்த நிலைப்பாடில் இருந்தா தான் தருவாயில மனம் இறக்குமே தவிர உலக விவகாரங்களுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் இந்த மனத்திலிருந்து வெளிவரமாட்டோம் அப்ப அதான் இங்க சொல்றாரு உரிய சூக்கம சரீரம் உலக இரும்புண்ட நீர் போல் ஒரு இரும்பின் மேலு பட்ட நீர் துளி வந்து எப்படி இருந்த இடம் தெரியாம காவியாகி போயிடுதோ அது துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே அப்போ இந்த மனம் எங்க போய் இறந்து போகும் துரியமாய் விபுவாய் பிரம்மாண்டமா எல்லையற்றதா எங்கும் நிறைந்ததாக இருக்கின்ற அந்த ஆத்மாவிலே அந்த பிரம்மத்திலே கரைந்து போய்விடும் இல்லாமல் போய்விடும் இறந்து போய்விடும் அப்படின்னு இந்த பாடல்ல விளக்கம் கொடுக்கிறார் அடுத்தது தொண்ணூத்தி பாடல் கடம் எனும் உபாதி போனால் ககனம் ஒன்றானார் போல உடல் எனும் உபாதி போன புத்தரம் ஜீவன் முக்தர் அடிமுடி நடுவுமின்றி அகம்புறம் இன்றி நின்ற படித்திகள் விதேக முக்தி பதம் அடைந்திருப்பார் என்றும் அப்படி அதாவது கடம் என உபாதி போனால் ககன ஒன்றார் போல அதாவது இந்த உடம்பு நான் அப்படிங்கிற தனித்து அபிமானம் நம்ம கிட்ட மாதிரி இது எல்லையற்ற ஆதாயம் ஒரு குடத்துக்குள்ள போய் நுழைஞ்ச உடனே நம்ம என்ன சொல்றோம் கட சொல்றோம் ஆனா வெளியே அது எப்படி இருக்குது ஒரு மகாகாசமா இருக்குது எல்லையற்ற ஆகாசமா தான் இருக்குது ஆனா அந்த குடத்துக்குள்ள போய் நுழைஞ்சிட்டதுனால நம்ம அதுக்கு ஒரு தனிப்பெயர் வச்சுக்கிறோம் என்ன பெயர் வச்சுக்கிறோம் கட இதுக்குள்ள இருக்கிறது கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் இதெல்லாம் ஏற்கனவே அவமானம் பார்த்துட்டோம் ஒரு கடத்துக்குள்ள தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில தெரிகிற ஆகாயம் வந்து சின்னதாக தெரிகிற மாதிரி தெரியும் அது நீர்நிலையில பார்த்தா பெருசா தெரிகிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாமே அந்த மேல இருக்கிற ஆகாயம்தான் அதில் இருக்கிற நீரில் இருக்கிற நீர் தான் அதை வித்தியாசப்படுத்துறது தவிர ஆகாயத்தில் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிற மாதிரி இங்க இந்த உடம்பு தனித்துவமான இந்த உடம்பை நான் நான்குற அபிமானம் வந்ததுனால நம்மளுடைய உண்மை சுவரூபு நமக்கு தெரியாம போச்சு அப்ப எங்கும் எதிலும் நீக்க மர நிறைந்துள்ள ஆகாயம் ஒரு மண்பானையின் உள்ளே இருப்பதனால அதை கடாகாசம் அழைப்பது போல அந்த கடமான பானை உடைந்து விட்டால் அதன் உள்ளேயும் வெளியேயும் இருந்த ஆகாசம் ஒன்றாகவே வெளியாகாசத்துடன் கலந்து விடுவது போல அதாவது மகா ஆகாசம் ஆகிவிடுவது போல இந்த ஸ்தூல சூக்கும காரண உடல்கள் நம்மிடத்திலே உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூல சூக்கும காரண உடல் மூன்று சரீரங்களும் இல்லாமல் போன ஜீவன் அந்த பரப்பிரமத்துடன் கலந்து விடுகின்றான் உடலிடம் உபாதி போன உத்தரம் ஜீவன் முக்தர் அடிமுடி நடுவுமின்றி அகம்புறமின்றி நின்ற ஆன்மாவை பத்தி விளக்குறார் எப்படி விளக்குறார்னா அதுக்கு வந்து ஒரு ஆதி அந்தமே இல்லை அது எங்க அடிவு இருக்கு எங்க முடி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அடிமுடி நடுவுமின்றி அப்ப எல்லையில்லாத ஒரு எல்லையற்ற ஆதி அந்தம் இல்லாத அந்த இறைவனை அந்த பிரம்மத்தை அந்த ஆகாயத்தை அகம்புறம் இன்றி நின்ற படித்திகள் விவேக முக்தி பதமடைந்திருப்பர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த சாதாரண உடல் நான் நான் என்று கருதி கொண்டிருக்கின்ற இந்த தேகத்தை விட்டவர்கள் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பிரம்மமாக அந்த கால தேசங்களுக்கு அப்பாற்பட்ட எங்கும் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த பேரறிவாகவே ஆகிவிடுகின்றார்கள் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு படித்திகள் விதேக பதம் அடைந்திருப்பர் என்றும் அப்போ தேகமற்ற நிலை ஏன்னா இப்போ இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் தான் இதை நான் நான் அபிமான நமக்கு இருக்கு விதேகம்னா தேகமற்ற நிலைக்கு அப்ப தேகம் இல்லாத நிலைக்கு சென்று விடுகிறார்கள் விதேக முக்தர்கள் அதாவது ஜீவன் முக்தர்கள் அந்த விதேக முக்திக்கு அடைந்து விடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா விதேக முக்திங்கிறது வந்து இப்ப நம்ம இறந்த பிறகு இந்த உடம்பை விட்டவுடன் அடையிறது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த உடம்பை விட்ட பிறகு கண்டிப்பா தேகம் இல்லாம தான் போக போகுது அதுல ஒரு சந்தேகம் இல்லை ஆனா ஜீவன் நிலை என்னன்னா உடல் இருக்கும் நான் இந்த உடல் அல்லங்கிற அடைந்து விடுகின்றான் அதனால ஜீவன் முக்தனோட பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு விதேக முக்தனாகவும் பார்க்கணும் அவன் வெறும் ஒரு ஜீவன் முக்தனாக மட்டும் பார்க்கக்கூடாது அவன் வாழும்போதே தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டான் அதே சமயம் அவன் தேகத்தையும் கடந்து விட்டான் தேகத்துக்கு வந்து அவன் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டான் ஏன்னா இந்த தேகம் நானல்ல அப்படின்னு பஞ்ச கோஷங்களையும் கடந்து விட்டவன் தான் ஜீவன் முக்தன் அப்போ அவன் அடைந்து விடுகின்றான்னு தான் பெரியவங்க சொல்றாங்க மகான்கள் ஞானிகள் எல்லாம் ஒவ்வொரு ஜீவன் முக்தனையும் அப்படி அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க அந்த அடிப்படையில் தான் இந்த பாடல்கள் வந்து ஜீவன் முக்தனுடைய பெருமைகளை நமக்கு சொல்லிக்கிட்டே போகுது இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்துட்டே போகுது அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஜீவன் முக்தோடைய பெருமைகளை அவர் சொல்லிக்கிட்டே வராரு இது எல்லாம் இல்லாத விஷயங்களாக போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு பாடல் இருக்குது இப்போ நம்ம டைம் ஒரு எட்டாகவும் போகுது அதனால் நம்ம சில விஷயங்களை நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பாடல்களை பார்த்துட்டு இது நம்ம பார்த்த விஷயங்களையும் எல்லாமே முழுமையாக பார்த்துட்டு அடுத்த வியாழக்கிழமை நம்ம சந்தேகம் தெளிதல் பாடலுக்கு போயிடலாம் இப்ப கைவல்ல வணிகத்துல தத்துவ விளக்க பாடலாம் முடிய போகுது இன்னும் ரெண்டு பாடல்ல முடிஞ்சிடும் தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலோட முடிச்சுக்கலாம் நூறு நூத்தி ஒன்னு இன்னும் ரெண்டு பாடலை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பார்ப்போம் இப்ப என்ன இந்த விஷயம் நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் சொல்லிட்டு வர்ற விஷயம் எல்லாமே ஒரு ஜீவன் முக்தனுடைய பெருமைகள் ஒரு ஜீவன் முக்தன் வாழும்போது எப்படியெல்லாம் வாழ்றான் அவன் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்கிறான் அவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு அந்த தகுதிகளை எதனால் அவனுக்கு இருக்குது பிராரப்த கர்ம அவனுடைய அடிப்படையில் இருக்குது அப்புறம் அவர்களுக்கு நாலு விதமான பெயர் கொடுக்குறாரு பிரம்ம வித்து வரன் வரியான் வரிட்டன் அப்படிங்கிற நான்கு விதமான பெயர்கள் கொடுக்குறாரு அதில் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு எடுத்து சொல்றாரு இப்போ பிரம்ம வித்துங்கிறவன் வரன் வரியான் வரிட்டான் கஷ்டப்பட மாட்டான் சுகமா இருப்பாங்கன்னு சொல்றாரு ஏன் பிரம்ம கஷ்டப்படுவான் பிரம்மவித்து வந்து ஆத்ம ஞானியம் ஆயிட்டாலும் அவன் உலக விவகாரங்களுக்குள்ள உபதேசம் பண்ண வந்துடுறான் அவன் வந்து ஏன் அந்த உபதேசம் பண்ண வர்றான் அவன் தான் பிரம்மத்தினுடைய வித்துன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அது போல நீண்ட அதே தான் அப்படின்னு சொல்றதுக்காக அவன் வெளிவர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால உலக விவகாரங்களில் வரக்கூடிய கஷ்டங்களை அவன் அப்போ அது அவனுக்கு துயரத்தை கூட கொடுக்கும் அந்த துயரத்தை அவன் அடைந்து தான் தீர வேண்டும் அதுவே மற்றவர்கள் அப்படி இல்லையே ஒதுங்குறாங்க ஏன்னா அவங்க வந்து சுரூப நிஷ்டையில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஸ்வரூபத்தில் தானாக இருந்துகிட்டு தன்னுடைய சுய காரியங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றாரு ஒருத்தர் வந்து மற்றவர்கள் கொடுக்கின்ற பொருளாதார உதவியில வாழ்றாரு ஒருத்தர் வந்து உண்மத்தன் போலவே யாராவது கொடுத்தா சாப்பிடுவாரு கொடுக்காட்டி சும்மா இருப்பாரு ஆனா பார்க்க பைத்தியங்கார மாதிரி இருப்பாரு அவன் தான் வரிட்டான் அப்ப வரன் வரியான் வரிட்டான் அப்படின்ற மூன்று பேருடைய நிலைகளையும் எடுத்து சொல்லி இவ்வாறு பல்வேறு ஜீவன் முக்தர்கள் பலவிதமாக இருப்பார்கள் இவர்களுடைய ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாலாம் எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லிட்டாரு ஜீவன் அடைந்த ஞானம் தான் அவனுக்கு வந்து ஒரு பஞ்சு குடோன எரிஞ்சு போற மாதிரி ஒரு சிறிய தீபொரியில ஒரு பஞ்சு குடோனே எரிந்து போற மாதிரி இவன் அடைந்த ஞானம் வந்து இவனுடைய சஞ்சீத கர்மாவை எரித்து விடுகின்றது நான் ஆத்ம நாணி நான் அந்த ஆத்மஸ்வரூபம் நானே அந்த சாட்சாத் பரபரம் அப்படின்னு அவன் அடைந்த ஞானம் என்ன பண்ணுறதுன்னா அவனுடைய சஞ்சீத கர்மாவை எரிச்சிடுது முழுமையா அடுத்தது அவனுடைய பிரார்ப்ப கர்மா உடல் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அதுல இருந்து அவன் தப்ப முடியாது அதே சமயம் அவன் செய்கின்ற செயல் விளைவுகள் வந்து ஆகாமிய கர்மாவாக மாறும் அந்த ஆகாமிய கர்மாவில நன்மைகளும் நடக்கும் தீமைகளும் நடக்கும் ஆனால் அந்த நன்மை தீமைகளில் வரக்கூடிய விளைவுகளை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் அவன் வந்து நிஷ்காமிய கர்மமாக செய்தால் கூட ஆனால் அப்படி நிஷ்காமிய கர்மமாக செய்தாலும் ஞானிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவன் ஜீவன் முக்தனாக அவனுடைய பாவ என்னவா மாறிடும்னால் அந்த ஞானியை தூற்றுபவர்களுக்கும் புண்ணிய கர்மாக்கள் வந்து அந்த ஞானியை போற்றுபவர்களுக்கும் போய் சேர்ந்துடும் அவ்வளோதான் இந்த ஆகாமிய கர்மாவும் இங்கேயே முடிச்சுக்கிறாரு உடம்பை விட்டுட்டு அவர் போக போகிறாரு இனிமேல் அவருக்கு வந்து உடம்பு வரப்போகிறதில்ல ஏன்னா சஞ்சீதமும் இல்லாமல் போயிடுது ஆகாமியும் இங்கேயும் முடிச்சுக்கிறாரு பிராரம்பத்தை அனுபவிச்சு தீர்த்துக்கிறாரு அப்போ இந்த மூன்று நிலையும் அவர் கடற்கறதுனால இனி அவர் பிறக்க மாட்டார் அது நமக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்போ ஜீவன் முக்தருடைய நிலையில வந்து நம்ம வாழணும்னு நினைச்சா இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக கையால் தெரிந்து கொள்ளணும் அந்த சொருவு நிஷ்டையில் நிக்க பழகணும் அதுக்கு அவர் நிறைய வழிமுறைகள் நமக்கு இந்த பாடத்திட்டங்களை சொல்லிக்கிட்டே வராரு அடுத்த ரெண்டு பாடல்களையும் சொல்ல போறாரு அதையும் நம்ம அடுத்த வாரம் பார்த்துட்டு இந்த மொத்தமாக இந்த தத்துவ விளக்க படங்களை நம்ம ஒரு விரிவாக பார்த்துட்டு அடுத்த வாரத்தை கிளாஸ் முடிப்போம் அதுக்கப்புறம் சந்தேகம் தெரிதல் படலம் அதுக்குண்டான புத்தகமும் அந்த மூலத்தையும் நான் கொடுக்குறேன் அடுத்த வியாழக்கிழமை அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இதனுடைய மூல நூலை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல படிக்க வரும்போது மூல நூல் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ அந்த பாடல் படிக்கும் அந்த பாடலை நீங்களும் கூட படித்து பார்த்துட்டு அதனுடைய பொருள் நான் விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு எளிமையா புரியும் அதனால அந்த நூலோட வர்றதுதான் ஈஸியாக இருக்கும் எப்பயுமே எதோ கிளாஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த கிளாஸுடைய நூலை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நடத்தும் போது நமக்கு நல்லா புரிய வரும் அப்புறம் அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது சொல்கிறது பதிலுக்கும் அந்த ப இது விஷயங்களுக்கும் சரி பண்ணுறதா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்போ அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் அடுத்த சந்தேகம் தெளிதல் பாடலுக்கு உண்டான நூலும் மூளை நூலும் நான் கொடுத்துட்றேன் அது பிடிஎஃப் அனுப்புகிறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க ஸோ அப்போ இதோட நின்ற பாடத்தெடுத்துகிறோம் முடிப்போம் நன்றி ஓம் தத்